அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு நாம் கள்ளாமை என்கின்ற தலைப்பிலே அமைந்துள்ள திருக்குற்பாக்களை படித்து அர்த்தம் தெரிந்து கொள்வதற்கு பொருள் தெரிந்து கொள்வதற்கு முற்பட்டிருக்கிறோம் நேற்றைக்கு முகவரையாக இந்த அதிகாரத்தை பற்றி அல்லது இந்த தலைப்பை பற்றி பேசியிருக்கிறேன் ப்பொழுது கல்லாமை அதிகாரத்தினுடைய முதல் குரலை படித்து அர்த்தம் தெரிந்து கொள்வோம் எல்லாமை வேண்டுவான் என்பான் என்னைத் தொன்றும் கள்ளாமை காக்க தன் நெஞ்சு எல்லாமை வேண்டுவான் என்பான் எப்பொழுதும் அமைதியான ஆனந்தத்தை பழிக்காமல் விரும்புகின்றவன் என்ன பண்ணுவான் தன் என்னைத்தொன்றும் கள்ளாமை காக்க எனத்தொன்றும் கள்ளாமை தன் நெஞ்சு காக்க அப்படின்னு சொல்லலாம் யாருடைய பொருளையும் அவர்களை வஞ்சித்து களவாட நினைக்க கூடாது ஆக எல்லாமை வேண்டுவான் என்பான் பிறர் நம்மளை இகழ்ந்து பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவன் சிம்பிளா சொல்லணும்னா முக்கியமா இது துறவியை பத்தி சொல்றார் அதாவது ஒருத்தன் துறவு வாழ்க்கைக்கு வந்துட்டான் ஆனால் துறவு வாழ்க்கையில் ஏற்கனவே துறவிகளாக சிறந்து விளங்குகின்ற பெரியோர்களால் இகழாமல் வாழ வேண்டும் துறவிகள் என்ன செய்ய வேண்டும் எப்பொழுதும் இறைவனையே சார்ந்திருந்து ஞான நூல்களை படித்து மெய்யுணர்ந்து ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரன்னு வள்ளுவர் சொன்ன மாதிரி எப்பொழுதும் தியானம் பண்ணணும் படிக்கணும் சிந்திக்கணும் தியானம் செய்யணும் மற்ற துறவிகளுக்கு தேவைப்பட்டால் அந்த ஞான நூல்களை கற்றுக் கொடுக்கலாம் அதை தவிர வேறு ஏதாவது வேலை செஞ்சால் பெரியோர்கள் மகான்களெல்லாம் என்ன பண்ணுவார்கள் இகழ்ந்து பேசுவார்கள் ஆக துறவு நெறியை நன்றாக கடைபிடிக்கின்ற பெரியோர்கள் மற்றொரு துறவியை இகழாமல் அந்த துறவி வாழ வேண்டும் என்றால் அப்படின்னு அர்த்தம் எல்லாமை வேண்டுமான் என்பான் அப்படின்னா மற்ற துறவிகளால் பெரியோர்களால் நாம் இகழாவண்ணம் வாழ வேண்டும் என்று விரும்புகின்றவன் என்ன பண்ணணும்னா என்னைத்தொன்றும் கள்ளாமை தன் காக்க எனத் கள்ளாமை யாருடைய பொருளையும் திருட்டுத்தனமா எடுத்துக்கிறது அந்த குணத்தை அடியோட நீக்கிடணும் அந்த கள்ளாமை காக்க தன் கள்ளாமல் இருக்கின்ற ஒரு குணத்தை தன் நெஞ்சானது எண்ணங்களானது கடைபிடிக்க வேண்டும் இனிமே வரக்கூடிய குரல் எல்லாம் சொல்ல போறார் இதை தெளிவாகவே சொல்ல போகிறார் வள்ளுவர் ஆகவே இந்த கள்ளாமல் இருக்கின்ற ஒரு குணத்தை தன் நெஞ்சிலே வைத்து பாதுகாக்க வேண்டும் கனவிலும் கூட பிறர் பொருளை அபகரித்து நாம் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் வந்துவிடக்கூடாது யாருக்குமே வரக்கூடாது துறவிக்கு ரொம்ப மிக முக்கியமாக சொல்லி இருக்கிறார் அதுக்காக துறவிக்கு தான் சொல்லியிருக்கார் முக்கியமானு நினச்சிக்கக்கூடாது எல்லோருமே வாழ்க்கையில் துறவு மனநிலைக்கு போய்த்தான் ஆகணும் இந்த உடம்பை உகுக்கிற போது இந்த உடம்பை விட்டு விலகிற போது நாம் சிறந்த ஒரு மன அமைதியோடு இந்த உடலை விட்டு நாம் கிளம்பணும் அதுக்கு எப்பவும் நாம் தயாராக இருக்கணும் ஆகையினால் இது துறவிக்கென்று சொல்லியிருந்தாலும் நாம் எல்லோரும் ஒரு நாள் நிச்சயமாக மரணமடையத்தான் போகிறோம் அதற்கு முன்னாலேயே நாம் துறவு மனப்பான்மை வளர்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் துறவு மனப்பான்மையை எப்பொழுதும் கடைபிடிக்க வேண்டும் இல்லறத்தில் இருந்தால் கூட ஆகவே அதுதான் இங்க நன்றாக உபதேசிக்கப்பட்ட விஷயம் எல்லாமை வேண்டுவான் என்பான் என்னைத்தொன்றும் கள்ளாமை தன் நெஞ்சு காக்க மேலும் உள்ள குரட்பாக்களின் பொருளை எல்லாம் நாளை சிந்திக்க திருவள்ளுவர் நமக்கு அருள் புரியட்டும் எல்லாமை வேண்டுவான் என்பான் மனமார்ந்தூரந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை உங்கள் மொபைலில் பெற ஏழு